ஸ்மராமிதிஃுரத்மித் சுகம் பரமஹம் சரியம் எஸ்வாசுஷும்திரமம் நூத்தச भजा मनसा वच सामगम्यचो विभाला जनुग्रहेण येतिवनर्गम अवोचु तमजमच्युतमाहुरग्रिय மசரமக்கணம் பூர்ணம் சனம் புருஷோத்தம் எகதேஷமேஷமூர்வங்கை ஜ்வாம்பமிவிரி வயதிமூர் சுஷிகேந்திரம் டைபாயம் சூத்திரம் ஹாஷியம் மேஷிகாபி நமா மே மாமே சாா் மேவிரவிமே இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய அனுகிரகத்தினாலும் நாம் எடுத்துக்கொண்ட திரைப்புக்கு ஏற்ப கருத்துக்களை ஓரளவு சிந்தித்திருக்கிறோம் அறிபவன் அறியப்படு பொருளுக்கு பேரானவன் இல்லை அறிபவன் அறியப்படு பொருளுக்கு வேறானவன் இல்லை இல்லை வேறானவன் ஒரு நாளும் அறியப்படும் பொருளாக அறிபவன் ஆக முடியாது என்கின்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையில் உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் அறியப்படுற காரணத்தினால நான் அதோடு சேர்ந்திருந்தால் கூட நான் அது கிடையாது என்பதை இந்த நியாயத்தின் அடிப்படையில் சாஸ்திரத்தினுடைய உபகாரத்தோடு குருவினுடைய அனுகிரகத்தோடு அதை புரிந்து இந்த ஆத்மா என்று சொல்லப்படுகிற இந்த உடம்பு மனசு புத்திக்கு வேறான ஒரு தத்துவம் நான் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் இவைகளெல்லாம் அறிவால் நீக்கிவிட முடியும் என்னை அறிவால் நீக்கிவிட முடியாது ஏனென்றால் அறிவே உருவானவனாக நான் இருக்கிறேன் अवन कालते कड़ावन कालते अवते कड़वन नान अती अहमस्मी देश अती अहमस्टते अवन है इतव नान नानू उणरव நான் இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது இதெல்லாம் பார்த்தோம் மூன்றாவது முக்கியமான மற்றொரு அம்சம் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் சத்தாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் எனது உண்மை ஸ்வரூபம் என்னுடைய நிஜஸ்வரூபம் நாமத்திரமில்லை இந்த உலகம் முழுக்க அப்படித்தான் எல்லாமே சச்சிதானந்த ஆத்மகம் இந்த சச்சிதானந்த ஆத்மகமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இதில் தான் வந்து அனிருத்த ஜடதுக்காத்மகமான பிரபஞ்சமானது மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது உயிர்களும் உடல் உயிர்களும் கடவுளும் உலகமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது கயிற்றில் பாம்பு போல உலகம் உயிர்கள் கடவுளும் சேர்த்துத்தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் அடக்கி ஆளுகின்ற எல்லாம் தெரிந்த கடவுளும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் இது அத்வைத வேதாந்த சித்தாந்தம் மற்ற யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் கடவுளும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்ல மாட்டார்கள் ஆக சகுண பிரம்மனும் கற்பிக்கப்பட்டது இருப்பது நிர்குண பிரம்மம் ஒன்று மட்டுமே எல்லா மதங்களும் இந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தத்துக்கு மற்ற வேறாக இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே நமக்குள்ளேயே இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கிற உட்பிரிவுகளுள் கடவுளை சகுண பிரம்மத்தை கற்பனை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் மாயினால் உண்டு பண்ணப்பட்ட கற்பனைன்னு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் நம்ம எல்லாரும் ஜீவர்களெல்லாம் கடவுளை வழிபட வேண்டும் அதோடு நிறுத்திவிடும் சாயங்காலம் வகுப்போடு சரி ஆனால் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தில் அப்படி கிடையாது அந்த சகுண பிரம்மமும் மாயையினுடைய மாயினால் ஏற்படும் ஒரு கற்பனை தான் அத்தியாசம் சம்ஸ்கிருதத்தில் கற்பனைக்கு அத்தியாசம்னு எப்படி கயிற பாம்பாக பார்க்குறோமோ அப்படி உருவமற்ற கடவுளை உருவமாக பார்க்குறோம் சர்வஜனாக பார்க்குறோம் உண்மையிலே அவர் வந்து சர்வஜனம் கிடையாது அல்பக்ஞனம் கிடையாது ஜீவனும் கிடையாது ஈஸ்வரனும் வாஸ்தவமாக கிடையாது இருக்கிறது பிரம் அதாவது அந்த பிரம்மங்கிறதுக்கும் ஈஸ்வரங்கிறதுக்கும் இருக்கிற பேதத்தை நீங்கள் புரிஞ்சாத்தான் இந்த விஷயம் தெளிவாக புரியும் ஆக இந்த பிரம்மனுக்கு இன்னொரு அம்சம் இருக்குது மூணு அம்சம் இருக்குது அதில் மூணு உண்மையில் அம்சம் இல்லை மூணு கோணத்தில் சொல்கிறோம் அதை இந்த அம்சம்னு சொன்னால் கூட அதில் குறைபாடுகள்லாம் உண்டு ஆகையினால் மூன்று கோணத்தில் சொல்கிறோம் அது சத் ஆஸ்பெக்ட் சித் ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லணும்னு சொன்ன ஆனந்தம் இன்னொரு ஆஸ்பெக்ட் பிரம்மன் ஆனந்த ரூபமாக இருக்கிறது ஆனந்தோ பிரம்மே திவ்யாத் அப்படின்னு வேதத்தில் ஒரு இடத்துல ஆனந்தம் பிரம்மன்னு சொல்லுகிறது விஜயானம் ஆனந்தம் சொல்லி பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுகிறது ஆகினால பிரம்மம் அல்லது ஆத்மா ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிறது இதை நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொன்னால் தான் புரிஞ்சுக்க முடியும் அஹம் ஆனந்த அஸ்மி அஹம் சத் அஸ்மி அஹம் சிதஸ்மி அஹம் ஆனந்த அஸ்மி அஹம் சச்சிதானந்தோகம் அமி சச்சிதானந்தூப்போகம் அஸ் ஆனந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது வேதத்தில் நிறைய இடத்துல சில பல இடங்களில் இந்த விச்சாரம் பண்ணப்பட்டிருக்கு முக்கியமாக தைத்திரியோ புனிஷத்தில் ஆனந்த மீமாம்சா அப்படின்னு சொல்லி ஆனந்த விச்சாரமே நடக்கிறது பதினோரு விதமான ஆனந்தம் சொல்லப்படுறது மனித ஆனந்தம் மனித கந்தர்வ ஆனந்தம் தேவகந்தர்வ ஆனந்தம் பித்திருக்களுடைய ஆனந்தம் கர்ம தேவர்களுடைய ஆனந்தம் தேவர்களுடைய ஆனந்தம் கர்ம தேவர்களுடைய ஆனந்தம் ஆஜானஜான தேவர்களுடைய ஆனந்தம் கர்மதேவர்களுடைய ஆனந்தம் அப்புறம் தேவானந்தம் அப்புறம் இந்திர ஆனந்தம் அப்புறம் ப்ரகஸ்பத்தியினுடைய ஆனந்தம் பிரஜாபத்தியினுடைய ஆனந்தம் பிரம்மனுடைய பிரம்மதேவனுடைய ஆனந்தம் இத்தனை ஆனந்தத்தையும் படிப்படியாக சொல்லிக்கொண்டே போய் இத்தனை பேரோட ஆனந்தமும் நல்லா சாஸ்திரத்தை தத்துவசாஸ்திரத்தை படித்து ஆசையை அடியோட நீக்கினவனுக்கும் இருக்கிறது அப்படின்னு அந்த உபனிஷத்து மந்திரங்கள்லாம் சொல்லுகிறேன் ச ஏகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரிய சாகாமக தஸ்ய ஸ்ரோத்ரியசிய ச அகாமஹத்த ஸ்ரோத்ரியன்னு சொன்னால் சாஸ்திரத்தை படித்து புரிஞ்சின்றவன் அகாமக தஸ்யன்னா ஆசையை கொன்றவன் ஆசையை அழித்தவன் அவனுக்கும் இந்த ஆனந்தம் இருக்கிறது அப்போ இந்த ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபங்கிறத புரிஞ்சுக்கிறது சுலபம் இல்லை ஏன்னா நான் வந்து இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேங்கிறதெல்லாம் சுலபமாக புரிஞ்சுக்கலாம் ஆனந்தமாக இருக்கிறேன்கிறத புரிந்து அவ்வளவு எழுது எழுது கிடையாது ஆகவே அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு விசாரம் பண்ணால் நான் ஆனந்தங்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம அனுபவம் என்னென்னா நான் துன்ப வடிவமாக இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் எனக்கு துக்கம் நிறைய இருக்கிறது ஆக துக்காத்மகமாக இருக்கிறதான் நமக்கு தோன்றுகிறதே தவிர ஆனந்தாத்மகமாக நான் இருக்கிறேன்னு நமக்கு விளங்குறதில்லை ஆனால் அது விசாரம் பண்ணால் புரியும் அது நேற்றைக்கு உதாரணம் சொல்லி முடித்தேன் நாய் எலும்பு துண்டை திங்கிறபோது அந்த எலும்பு துண்டிலிருந்து ரத்தம் வருகிறதாக நாய் நினைத்து கொள்கிறது ஆனால் உண்மையில் தன்னிடத்திலிருந்தே அந்த ரத்தம் வருகிறது அதை தெரிஞ்சுக்காமல் நாய் என்ன நினைத்து கொள்கிறது எலும்பிலிருந்து வருகிறதுன்னு நினைக்கிறது அது மாதிரி நாமளும் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் வெளியிலேருந்து தான் இன்பம் வருகிறதுன்னு நினச்சோம் புறத்திலிருந்து தான் இன்பம் கிடைக்கிறது நானே ஆனந்த ஸ்வரூபங்கிறது விளங்குறதே கிடையாது அதை எப்படி விளங்கிக்கிறது அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா முதல்ல நம்ம பேரில் நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குது நம்ம பேரில் நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குது எப்படி இந்த அரிபவன் அறியப்படு பொருள்னு ஒரு நியாயம் சொன்னோமோ அறியப்படு பொருள் அரிபவனுக்கு வேறானது அரிபவனுடைய ஸ்வரூபம் கிடையாதுன்னு பார்த்தோம் விசாரத்தில் அதே மாதிரி இங்கேயும் என்ன பார்க்கணும்னு கேட்டால் எங்கே இன்பம் இருக்கோ அங்க அங்கே தான் பிரியம் இருக்கும் எத்தனை எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்திகி எனக்கு வந்து இந்த பொருள் பேரில் எனக்கு வந்து பிரியம் எதுனால இருக்குன்னா இதனால் எனக்கு சுகம் இருக்கிறதுன்னு நினச்சுன்ருக்கும் ஆக இதில் சுகம் இருக்கிறதுனால எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது தங்கமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அது பதவியாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பிரியம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா அதனால் சுகம் இருக்குது கடவுள்கிட்ட எதுக்கு பிரியம் வைக்கிறோம் கடவுள் எனக்கு இன்பத்தை கொடுக்குறா அதனால நான் கடவுள்கிட்ட பிரியமாக இருக்கேன் ஒரு ஆண் பெண்ணு கிட்டே பிரியமாக பெண் ஆண்கிட்ட பிரியமாக இருக்கிறதோ குழந்தைங்கள்கிட்ட அப்பா அம்மா பிரியமாக இருக்கிறதோ எல்லாம் சுகம் வந்தால் தான் பிரியமாக இருக்கும் சுகம் கிடைக்கலன்னா கோபம் வரும் வெறுக்க ஆரம்பிச்சு அப்போ அதிலருந்து என்ன தெரிகிறதுன்னா அதில் சுகம் கிடைச்சாதான் பிரியம் ஏற்படும் சுகம் இல்லைன்னா பிரியம் ஏற்படாது இந்த நியாயத்தை நம்மகிட்டே அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்ம பேரில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்குது நம்ம யாராவது நம்ம உண்மையிலேயே தப்பு பண்ணினா கூட அதை யாராவது சொன்னால் அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்போம் அப்போ அதிலேருந்து என்ன அர்த்தம் நம்ம பேரில் யாரும் குறை சொல்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் கிடையாது அது மாத்திரமில்லை நம்மளை யாராவது பாராட்டினா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றவர்கள் நம்மை நிந்தனை பண்ணினால் நமக்கு கோபம் வருகிறது அவர்கள் மீது ஆகையினால் நமக்கு நம்ம பேரில் இருக்கிற பிரியம் இருக்கே அது நாம் ஒன்றும் டெவலப்பே பண்ணலை அது நேச்சுரலாக இருக்குது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற பிரியத்தை நாம் உருவாக்குறோம் அது கூடுகிறது அது குறைகிறது இல்லாமலும் கூட போகிறது மற்ற இடத்துல கடவுள்கிட்ட கூட சில பேர் பிரியம் வைக்கிறாங்க அது கொஞ்ச நாள் வளர்றது சரியாக வரலைன்னா போயிடுறது சாம் குருக்கிட்டேயும் அப்படித்தான் சில குருக்கிட்ட நமக்கு பக்தி ஏற்படுறது கொஞ்ச நாள் நிற்கிறது சரியாக இருந்தால் ஓடும் வண்டி இல்லாட்டி குருக்கிட்டிருந்து பிரியம் வித்ரா பண்ணிவிடுவோம் எந்த ஆப்ஜெக்ட்லேயுமே பிரியத்தை ஏற்படுத்துகிறோம் அந்த பிரியம் வந்து அது சுகத்தை கொடுத்துக்கொண்டே இருந்தால் அந்த பிரியம் கண்டினியூ ஆகும் அதுலேருந்து சுகம் இல்லைன்னா பிரியம் கண்டினியூ ஆனால் அது கல்டிவேட்டட் லவ்ங்கிறாங்க இங்கிலீஷில் செல்ஃப் லவ் ஈஸ் அன்கல்டிவேட்டட் லவ் அந்த செல்ஃப் லவ தவிர நம்மக்கிட்ட இருக்கிற அன் பிரியத்தை தவிர மற்ற எல்லா பிரியமும் தகராறு தான் சுகம் கிடைச்சால் நிற்கும் சுகம் கிடைக்கலைன்னா நிற்காது அதனால் எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு தான் எல்லாத்துலேயுமே இருக்கு நான் பிரியமாக பேசினா நீங்களும் பிரியமாக பேசினா தான் ரெண்டு பேருக்கும் பிரியம் அந்த இருக்கும் இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட பேசுகிறோம் நீங்கள் மூஞ்சியை தூக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேச நீங்கள் எங்கிட்ட பேசுகிறவோ நான் மூஞ்சியை தூக்கினாலும் நிற்காது ஆக நம்ம இடத்துல நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குது நம்மளை யாராக திட்டினா கோபம் வருகிறது நம்மளை யாராக போற்றினா நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் நம்ம இடத்துல இருக்கிற பிரியம் இது கல்டிவேட்டட் கிடையாது நேச்சுரலாக இருக்குது இயற்கையாக இருக்குது ஆக இப்போ இந்த நியாயத்தை எடுத்துங்க எங்கெங்கு இன்பமோ அங்கெங்கு அன்பு என்கின்ற நியாயத்தின்படி நம்மீது நமக்கு பிரியம் இருப்பதால் அன்பு இருப்பதால் நாம் என்னவா இருக்கணும் இன்பமாகத்தான் இருக்க முடியும் என் மீதே எனக்கு அன்பு இருப்பதால் நான் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானம் பண்ணுறோம் அனுமானம் இல்லை உண்மை இல்லாட்டி வராதில்லை இந்த நியாயத்தை அப்ளை பண்ணுவீங்க எத்த எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்திகி ஆத்மனி பிரீத்திகி வர்த்தத்தை தன் என்னிடத்தில் பிரீத்தி எனக்கு இருக்கிறது ஆகவே நான் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் மறுக்க முடியாது என்னிடத்தில் இருக்கிற பிரியம் எப்பவும் இருக்குது ஆகையினால நான் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு வர்றோம் என் மீது எனக்கு பிரியம் இருக்கிற காரணத்தால் எங்கெங்கு இன்பம் இருக்குமோ அங்குதான் பிரியம் இருக்கும் என்கின்ற நியாயத்தின்படி என்னிடத்திலேயே எனக்கு பிரியம் இருக்கிற காரணத்தினால் நான் இன்ப வடிவந்தான் இது புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இது சத்தியம் மறுக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டால் நல்லது நம்மளை நாம் புரிஞ்சுக்காட்டாலும் நம்ம ஆனந்த ஸ்வரூபம் தான் இது இதை புரிஞ்சுக்கலன்னா அது அறியாமையும் பாப்பம் அவ்வளோதான் வேறு என்ன காரணம் சொல்லணும் இது ஒரு சாதாரணமான நியாயம் இன்னும் நிறைய விசாரம் பண்ணாதான் புரியும் முதல்ல வெளியில் இன்பம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம எதுலெலாம் சந்தோஷம் இருக்குதுன்னு நினச்சி கொண்டிருக்கோமோ அதுலலாம் சந்தோஷம் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படின்னா அந்த நாய் உதாரணம் சொல்லியிருக்கேன் அதையே வைத்து கொண்டு பாருங்கள் ஒரு விஷயம் எது நாம் சுகம் தருகிறதுன்னு சொல்கிறோமோ அந்த விஷயம் அது உண்மை உண்மையிலேயே அதில் ஆனந்தம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சுகம் தரணும் ஒரே மாதிரி சுகந்தரம் பொருளில் இன்பம் இருக்கிறது என்று வைத்து கொண்டால் இப்போ வந்து ஒரு மியூசிக் இருக்குது கர்நாடக சங்கீதம் இருக்குது கர்நாடக சங்கீதம் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இன்பம் கொடுக்குமா அதில் இன்பம் இருக்குதுன்னா எல்லோருக்கும் ஒரே நெருப்பு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எல்லோருக்கும் சுடும் நெருப்பு வந்து சுடுங்கிறது கரெக்ட் ஆனால் ஒரு பதார்த்தம் ஒரு பொருளானது ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குது அவருக்கே நேரமாக அது திகட்ட ஆரம்பிச்சு பிடிக்கல அப்போ என்னாகிறது ஒரே ஆளுக்கு ஒரே இடத்துலையே அது முழுக்க சந்தோஷமாக தெரியல கொஞ்ச நேரம் ஆனவுடனே அது வந்து அதனுடைய சந்தோஷ சுகங்கிறது த போயிடுது நீங்கள் அப்படி ஒரு பொருளையும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது இந்த பொருள் எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக சுகம் கொடுக்கும்னு ஒரு பொருளை காட்டி எடுங்க பார்க்கலாம் நடக்கவே நடக்காது உங்களுக்கு பிடிக்கிற மியூசிக்கு உங்கள் பையனுக்கு பிடிக்காது உங்கள் பையனுக்கு பிடிக்கிற மியூசிக்கு உங்களுக்கு பிடிக்காது உங்கள் மகளுக்கு பிடிக்கிற மியூசிக்கு வேறு மகனுக்கு பிடிக்கிற மியூசிக்கு வேறு குழந்தைங்களுக்குலேயே வித்தியாசம் அதுவே என்னாகும்னா அதுவே மாற்றிகிட்டு இருக்கும் இப்போ ஒரு பாட்டு பிரசித்தமாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாட்டு மாறிடும் அந்த பாட்டை திரும்ப போட்டால் அந்த பாட்டு சுவைக்காது அப்போ அந்த பாட்டில் இன்பம் இருந்ததுன்னு சொன்னது பிரம்மதானே அப்போ அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கே கிடைக்க மாட்டேங்கிறது அந்த பாட்டில் அப்போ இதிலருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆராய்ச்சி பண்ணாமையே இன்பத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம் இன்பத்தை பற்றிய ஆராய்ச்சியையே செய்யாமல் இன்பத்தை அனுபவிக்கிறதுனால இந்த இன்பமெல்லாம் என்னென்னா போலி இன்பம்னு சாஸ்திரம் சொல்கிறோம் இது ஆபாச சுகம் வாஸ்தவம் சுகம் அல்ல இது ஆபாசம்னா என்ன போலின்னு அர்த்தம் ஆபாசம்ங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் போலின்னு அர்த்தம் இது போலி இன்பம் உண்மையான இன்பம் கிடையாது உன் போலியான இன்பத்துக்காகவே மக்கள் வாழ்நாள் முழுக்க வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சுகத்தையும் எடுத்துக்கணும் நடக்கவே நடக்க அப்போ ஒத்துக்கிறவங்க இல்லையா எந்த காலத்திலும் இப்போ வந்து இப்போ இருக்கிற சுகம் வந்து நாளைக்கு இருக்கணும் நானாணைக்கு இருக்கணும்னா இருக்காது நமக்கே காலமற்றி சாயங்காலத்துக்குள்ளே தகட்டி போய்டுறதுக்கு பிரயோஜனம் இல்லை ஒரு பார்னு நிறுத்திடு அப்புறம் எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே விஷயத்தை வந்து ஒரு பொருளை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு அது பார்த்தாலே இன்னொருத்தர் சொல்கிறார் இதை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு தலையில் உனக்கு புண்ணியம் இல்லை அனுபவிக்கிறதுக்குமா ஒருத்தன் வந்து புண்ணியம் சரி சரி ஒன்றையே வச்சுக்கொந்த புண்ணியத்தேம்பாங்க அதனால் பொருளில் இன்பம் இல்லைங்கிறது தெளிவாகிறது ஆராய்ச்சி பண்ணினால் ஆராய்ச்சி பண்ணினாத்தான் பொருளில் இன்பம் இல்லைன்னு தெரியும் ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் இன்பம் இருக்கிற மாதிரி தான் தோணும் பணத்துலையும் சரி பதவியிலையும் சரி புகழ்லேயும் தெரியும் இப்போ போய் வாஜ்பாய்கிட்ட கேட்டு பாருங்கள் பதவி இன்பமானதான்னு கேட்டு பாருங்கள் இத்தனை வருஷமாக இருக்கார்ல ஃபஸ்ட்டு டே அப்துல் கலாம்கிட்டையும் இப்போ கேட்டு பாருங்கள் உங்களுக்கு முதல்ல எடுத்துன்றதுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் கொஞ்சம் விசாரம் பண்ணுறவர் பரவாயில்லை எல்லோருமே விசாரம் பண்ணுறவங்க தான் இருந்தாலும் அதில் சுகம் இருக்கான்னு கேட்டால் அவங்க சரியாக சொல்லிவிடுவாங்க யாரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரு மாயை கொஞ்சம் அறிவு இருக்குது அனுபவம் இருக்கிறதுனால சொல்லிவிடலாம் இருக்கட்டும் ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் கேட்டு பாருங்கள் தலைவலி நான் வந்தப்புறந்தான் இந்த செப்டம்பர் பதினொன்று வரணுமா அப்படின்னு அவர் கேட்பார் அவருக்கு வந்து இவன்தோ ஹையஸ்ட்டு போஸ்ட்டுன்னு நினச்சுட்டா கூட அவருடைய மனசில் வந்து அது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குறதா கேள்விக்குறிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆஹா அமெரிக்க நாட்டு அதிபர்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் மனசுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷத்தினுடைய அளவு அந்த குவான்டிட்டி குவாண்டிட்டி ஆஃப் ஆனந்தம் குவாலிட்டி ஆஃப் ஆனந்தம் எவ்வளோ இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும் இப்போ இதை நீங்கள் இந்த விசாரத்தை நான் முடிக்க போகிறேன் பொருளில் இன்பம் இல்லைங்கிறது பொருளை ஆராய்ச்சி பண்ணாலே தெரியுது ஏன்னா பொருளுக்கு இன்பம் அதனுடைய இயல்பாக இருந்தால் நெருப்பை போன்று எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியாக தரணும் நெருப்பை சுடுற மாதிரி ஆனால் அதில் இல்லைங்கிறது ஆராய்ச்சி பண்ணால் புரியுது இதை விட இன்னொரு விசித்திரம் என்னன்னா எவ்வளவுதான் உங்களுக்கு கோடானு கோடி இருக்கட்டும் பதவி இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் தினம் தூங்க விரும்புகிறோம் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த தேசத்தையே இந்த நாட்டையே உங்களுக்கு கொடுத்து விடுறேன் வச்சுங்க ஆனால் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லுவோம் நான் வந்து மூணு லோகத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன் என்னை தூங்க விடுவோம் ஏன்னு கேட்டால் நமக்கு இதெல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணுங்கிற எண்ணம் இருக்கு தூக்கத்தில் ஏதாவது நமக்கு என்ன ஏதாவது பொருளோட சம்பந்தமாக இருக்குது இங்கேயாவது வெளியில் ஆப்ஜெக்டோட ஒரு கனெக்ஷன் இருக்குது தூக்கத்தில் எந்த பொருளோட நமக்கு சம்பந்தம் இருக்குது ஆனாலும் எத்தனை ரூபாய் இருந்தாலும் எத்தனை பதவி இருந்தாலும் எப்பேற்பட்ட செல்வம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும்னு நினைக்கிறோம் தூங்கின தூங்கி எழுந்ததுக்கு பிறகு ஆனந்தமாக தூங்கினேங்கிறோம் நம்ம பகல்லையே நிறைய நேரம் தூங்கிட்டு இருக்கோம் போராட்டத்துக்கு ராத்திரியில் தூக்கத்துக்குன்னே ஒதுக்கப்பட்ட நேரம் தூக்கம் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக விரும்புகிறோம்னா நம்ம இயற்கையாகவே விரும்புகிறோம் இதுலேருந்து என்ன தெரிகிறது பொருள்கள் இல்லாத ஒரு இன்பத்தை நாள்தோறும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பொருள்களுடைய சம்பந்தமே இல்லாமல் எந்த பணம் இல்லை இது வந்து ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று படித்தவனுக்கு ஒன்றும் படிக்காதவனுக்கு ஒன்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாமியாராக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் எல்லாேருக்கும் இவங்க தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ராத்திரி தூக்கத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லாமல் பரமானந்த ஸ்வரூபத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும் அப்போ அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு ஆனந்தத்துக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா சாதாரணமாக இன்பம் வேணும்னா ஒரு என்ன எண்ணம் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும் அது வந்து என்ன இந்த மாதிரி சிகரெட்டு விளம்பரமாக இருக்கட்டும் ஒரு கொக்கோக்கலா விளம்பரமாக இருக்கட்டும் எல்லாம் என்னென்னா இதுலேருந்து பேரின்பம் இருக்கிறதுங்கிற மாதிரி தான் எழுதுகிறான் போர்டில் ஜனங்களும் அதை உண்மையை நம்பிடுறாங்க போல் இருக்குது அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதனுடைய சம்பந்தத்திலேயே தகராறு இருக்குது தூக்கத்தில் அதை விட்டுட்டு நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம் ரெண்டு அதாவது இதில் இல்லை ஆனந்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் தூக்கம் தூக்கத்தில் எந்த பொருளுடைய சம்பந்தமும் இல்லாமலேயே ஆனந்தமாக இருக்கிறோம் ரெண்டு இதை விட இன்னொரு விசேஷம் என்னென்னா மகான்கள் ஞானிகள் சன்னியாசிகள் அவங்கக்கிட்ட நீங்கள் மூணு லோகத்தையும் கொண்டு கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க தயாராக இல்லை ஆனால் அவங்களும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் நீங்கள் என்னத்தை கொடுங்க அவங்கக்கிட்ட நானாவது ஆசிரமத்துக்கு குருதர்ஷனை கொடுத்தா வாங்கி ரசீது போட்டு கொடுப்பேன் உங்களுக்கு அவங்க அதை கூட வாங்க தயாராது யாருக்கு வேணும்ப்பா அவங்க பணுங்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா பிக்ஷான்னேண சதுஷ்டி மந்தா அசோகவந்த கருணைகவந்தா கௌபீனவந்தவந்த அவங்க வேதாந்தத்தை படித்து கொண்டு அவங்க ஆனந்தமாக இருக்காங்க நீங்கள் அவங்க கிட்டே போய் எண்ணத்தை கொடுத்தாலும் சரி நீங்கள் உலகத்தையே சமர்ப்பணம் பண்ணாலும் சரி நீ என்னத்தை சமர்ப்பணம் பண்ணுறது அத்தனை நான் தானே நீ யார் சமர்ப்பணம் பண்ணுறது அத்தனை நான் சமர்ப்பணம் பண்ணுற நீயே நான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தில் உறுதியாக இருக்கிறவர் அவர் அவர்கிட்ட போய் நம்ம எதாவது கொடுக்க முடியுமா இதுக்கு தான் ஒரு கதையே சொல்லுவாங்க ஒரு சாமியார் கங்கைக்கரையில் உட்கார்ந்துருந்தாராம் அவர் பெரிய மகாத்மா ஒன்று முற்ற துறந்த முனிவர் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல அப்படின்னு சொன்னதுனால முற்ற துறந்த முனிவர் ஏன்னா முற்ற துறந்த முனிவர்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் ஆழம் இருக்குது அதை முனிவர் துறந்த முனிவர் முற்ற துறந்த முனிவர் அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட வச்சுக்கல எல்லாம் தூக்கி போட்டார் ஆனால் அவர் எப்படி இருக்கார்னா ஹாப்பியோ ஹாப்பி சந்தோஷமோ சந்தோஷம் வித்தவுட் ஆப்ஜெக்ட் வித்தவுட் பொசிஷன் வித்தவுட் பொசஷன் வித்தவுட் பவர் வெரி வெரி ஹாப்பி காரணம் வந்து ஆனந்தத்துக்கு கேத்து என்னன்னா அவருடைய ஜம் தன்னை பற்றிய அறிவு தன்னை பற்றிய அறிவில் தெளிவா இருக்கிற காரணத்தினால ஆத்மன்னே ஆத்மனா துஷ்டா தன்னில் தான் இன்புற்று இருக்கிறார் அவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டாம் பைத்தியம் இல்லவர் நம்ம தான் பைத்தியம் பொன்னையும் பொருளையும் போகத்தையும் இன்பத்துக்காக தேடுற நம்ம தான் பைத்தியம் அவர் பைத்தியம் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கார் விஷயம் புரிஞ்சவராக இருக்கார் ஒரு சாமியார் எப்படி உட்காந்துருந்தாராம் கங்கை கரையில் யாரோ ஒரு மாறுவாடி வந்தால் அந்த தேசத்தை ஆள் போய் நமஸ்காரம் பண்ணாங்க அவர் அதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறோம் பகவான் கண்டுக்கிறார் நமக்கு தெரியுமா இல்லை மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் நமஸ்காரம் பண்ணாங்க போனாங்க அதை பற்றி அவர் ஒன்றும் லட்சியமே பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு அவர் இங்கிருந்து போனாரோ இல்லையோ அவருக்கு பிஸ்னஸில் கோடி கோடியாக லாபம் வந்து கொடுத்தோம் கோயிலில் இப்போ சங்கல்பம் சொல்கிறாங்க கோட்டி கோட்டி லாபகர சித்தியார்த்தம் அதனால் அவருக்கு கோடி கோடியாக பணம் வந்து பணம் கோடி கோடியாக வந்த உடனே இந்த சாமியாரை பார்த்துட்டு வந்தோம் அதனால தான் நமக்கு காசு கிடைச்சிது அதனால் அந்த சாமியாருக்கு நம்முடைய காணிக்கையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையோட காலுக்கு சாமியாக இருக்குது தங்கத்தில் அழகாக தண்டையெல்லாம் பண்ணி காலுக்கு ரெண்டு காலுக்கும் அதில் ரத்தனங்களையெல்லாம் பதிச்சு பெரிய தட்டு வச்சு அவருக்கு வஸ்திரங்கள் அது இது தேங்காய் பழம் எல்லாம் வச்சு இந்த தண்டையெல்லாம் வச்சு அந்த இப்படி உட்கார்ந்துருக்கார் இவர் தட்டை வச்சார் சரியாக நிற்கலை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தண்டை உருண்டு கங்கைக்குள்ளே போய் விழுந்துடுச்சு உச்சிந்து என்ன கங்கைக்குள்ளே விழுந்துடுது அதுக்குள்ள இவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த தண்டை போய் கங்கைக்குள்ளே விழுந்துவிட்டா இவர் கேட்டார் சுவாமி எங்கே விழுந்தது ஏன்னா இவருக்கு தெரியல அது எந்த இடத்துல விழுந்ததுன்னு சுவாமி எங்கே விழுந்ததுன்னு இன்னொரு தண்டை எடுத்து அங்கே போட்டிங்கி தான் விழுந்ததுன்ட்டு ஏன்னா அவருக்கு இதெல்லாமா ஒரு ஒரு வார்த்தை சொல்ல இவர் பக்தினால் கொடுக்குறார் அது ஓகே நான் அதை ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ணலை எது இங்கே தாற்பயம் என்னென்னா இங்கே ஐடியா என்னென்னு சொன்னால் சொல்ல விரும்புறதுன்னா இதெல்லாம் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் கிடையாது எதுக்கு சொல்கிறேன் ஞானி ஞானியோட அனுபவத்தை வித்வானுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் இன்பமாக இருக்க முடியுங்கிறதுக்கு பிரமாணமாக அவர் இருக்கார் அப்போ பொருள்களை ஆராய்ச்சி பண்ணினால் அதில் இன்பம் இல்லைன்னு தெரிகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள்கள் இல்லாமலேயே இன்பமாக இருக்கிறோம் ஞானிகளை பார்க்கிறோம் அவர்களுக்கு எல்லோருமே நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாம் நடக்கிறது இந்த நமஸ்காரத்தை எதிர்பார்த்தா அவர் சாமியாராக போயிருக்கார் நிறைய பேர் நினச்சிப்பாங்க சாமியார் காலில் போய் விளறான்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த காலில் நமஸ்காரம் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் தப்பாகவே புரிஞ்சிட்டுருக்காங்க நமஸ்காரத்தை எந்த சாமியாரும் விரும்புறது கிடையாது ஆனால் சாமியாரே அவருடைய குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணுறது நமக்கு நல்ல நமஸ்காரங்கிறது வந்து யாருக்கு பண்ணுறோங்கிறத காட்டிலும் நாம் நமஸ்காரம் பண்ணுறது முக்கியம் ஏன்னா நமஸ்காரம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா மனசில் இருக்கிற அந்த ஈகோ இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் நாசமாகும் அழிஞ்சு போகும் அதனால் கடவுள்கிட்ட போய் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுடைய குணம் என்னென்னா பணிவுங்கிற ஒரு உத்தமமான குணத்தை அதன் அந்த அந்த செயலின் மூலம் வளர்த்தி கொள்ளுகிறோம் பணிவு என்கின்ற ஒரு உயர்ந்த குணத்தை வணங்குதல் வீழ்ந்து வணங்குதல் என்கின்ற செயலின் மூலம் நாம் உள்ளத்தில் வளர்த்தி கொள்ளுகிறோம் அதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இந்த சுவாமிகள் இவர் எப்படி இருக்கார்னா இந்த சுவாமி வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கார் மரத்தடியில் இருக்கார் இல்லாட்டி கோயில் திண்ணையில் படுத்துருக்கார் அந்த காலத்தில் கோயிலில் திண்ணை இருந்தது இப்போ அதை கடையாக கட்டிவிட்டாங்க அதனால் வந்து சாமியாருக்குன்னே கட்டுது வீட்டு வாசலில் கட்டுற திண்ணைகளும் கோயில் திண்ணைக்கெல்லாம் ஆண்டி திண்ணைன்னே பேர் இப்போ வந்து அதையும் அதுவும் பைசா ஆகிண்ட் கமர்ஷியல் ஆகிடுச்சு அதனால் இந்த திண்ணையில் எங்கேயாவது படுத்துட்டு இருப்பார் இல்லாட்டியும் இருப்பார் ஒரு ஒரு சிஷியனும் கிடையாது ஒரு கமண்டலம் கூட கிடையாது அப்படிலாம் கையே கரப்பாத்திரம் அப்படின்னு கரத்தல பிட்சா தருத்தலை வாசகா ஆனால் எப்படி இருக்காங்கன்னா கச சுகம்ன கரோத்தி விராக இந்த பற்றற்ற தன்மை யாருக்குத்தான் இன்பம் தராது ஆனால் அவர் பண்ணுறாருன்னு சொல்லி நாமளும் விட்டுவிட்டால் மனசுக்குள்ளே ஆசை உட்காந்துருப்போம் அவர் ஞானத்தினால் விட்டுருக்கார் அவர் நம்மளும் அது மாதிரி வேஷம் போட்டால் ஒன்றும் சரி வராது ஏன்னா அவர் புரிஞ்சு விட்டுருக்கார் புரியாமல் விட்டோம்னா மாட்டிப்போம் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா எல்லாவற்றையும் உற்ற துறந்த பிறகு இன்பமாக வாழ முடியும் என்பதற்கு அவர் அவர் பிரமாணமாக இருக்கிறார் அத்த சா சாட்சியாக இருக்கிறார் அதுலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இன்பம் புறத்தில் இல்லை இல்லை இல்லவே இல்லை இன்பம் பொருள்களில் இல்லை இன்பம் பதவியில் இல்லை இன்பம் மக்களிடத்தில் இல்லை மனைவியினிடத்தோ குழந்தைகளிடத்தோ இல்லை இதெல்லாம் நிறைய பிராஸ்திர இதில் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இதெல்லாம் உண்மையிலே எதிலேயும் கிடையவே கிடையாது சரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் பொருள்களில் இன்பம் இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள்களில் தொடர்பு இல்லாமலேயே இன்பமாக இருக்கிறோம் ஞானிகள் யாதொரு பொருளினுடைய தொடர்பும் இல்லாமல் பேரின்பமாக வாழ்கிறார்கள் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இன்பம் புறத்தில் இல்லை என்பது நன்கு நிரூபணமாகிறது அப்படியானால் நாம் ஏதேனும் ஒன்றை பார்க்கும் பொழுது இன்பமாக இருப்பது போல ஏன் தோன்றுகிறது இது ஒரு கேள்வி அப்படின்னா சுவாமி இதுலெலாம் இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நாம தான் இன்பம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இருப்பினும் இன்பம் புரியலை நாமே இன்பமாக இருக்கிறோங்கிற அந்த வார்த்தை இருக்கே அது புரியலை சில பேர் சொல்லுவாங்க இன்பம் உனக்குள் இருக்கிறதும்பாங்க இன்பம் புறத்தில் இல்லை இன்பம் உனக்குள் இருக்கிறதும்பாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீயே இன்பமாக இருக்கிறாய் நீ ஆனந்த வடிவமாக இருக்கிறாய் ஆனந்தம் வேறு நீ வேறு அல்ல அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் இப்போ திரும்ப இதே தான் பண்ண வேண்டியிருக்கு இதை வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார் சுவாமிஜி நிஜமாகவே ஒருத்தர் பிரசென்ட் பண்ணதுதாங்க சுவாமி இதை வச்சுங்கோ உங்களுக்கு கிளாஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுக்குறாரு இதை பார்த்த உடனே ஆஹா சரி பல்லு தெரியுது ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு இதை பார்க்குறேன் பார்த்த உடனே எனக்கு இதனால் இன்பம் கிடைத்திருப்பது போல தோன்றுகிறது இல்லையா நம்ம என்ன சொல்கிறோம் சுவாமி அப்படின்னா வந்து சில சமயம் சில இதை பார்க்குற போது ஆனந்தமாக இருக்கே அது ஏன் அப்படின்னா அதனால் இல்லைங்கிறதும் புரியுது ஆனால் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது அது ஏன் அப்படின்னு கேட்டால் அதற்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு காரணம் ஆப்ஜெக்ட் இல்லை ஆப்ஜெக்ட் ஒரு நிமித்தம் முழுக்க முழுக்க ஆப்ஜெக்டு காரணம் இல்லை அது ஒரு ஒரு ஒரு சாதாரண காரணம் அதை காட்டில் முக்கிய காரணம் புண்ணியம்னு சொல்லிவிட்டாங்க முக்கிய காரணம் என்னது புண்ணியம் இந்த புண்ணியம் வேலை செய்கிறது அப்பா இந்த புண்ணியம் வேலை என்ன ஆகுறதுன்னா இது நிறைய ஆராய்ச்சி இருக்குது இருந்தாலும் நான் கொஞ்சம் தான் பண்ண முடியும் அந்த புண்ணியம் வேலை செய்கிறதுனால எனக்கு பணம் கிடைச்ச உடனே என்ன ஆகிறதுன்னா என் மனசு குவாலிட்டிடியூடாகுது என் அறியாமல் மனசு அமைதியாக இருந்தும் நடக்கலை மனசு அமைதியாகிறது இதை வந்து ஒருத்தர் கொடுத்த உடனே சந்தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா அதை பார்த்த உடனே எனக்கு கிடச்சிருக்குன்ன உடனே என் மனசு அமைதியாகிறது குவட்டிடியூடு இங்கிலீஷில் சொன்ன மனசு அமைதி ஆகிற போது என்னுடைய ஒரிஜினல் நேச்சரான சுவாவமான ஆனந்தம் ஏன் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரதிபிம்பமாகும் ஆனந்த அம்சம் மனதில் பிரதிபிம்பிக்கிறது மனசில் பிரதிபிம்பிக்கிறது ஆனந்த அம்சம் மனசில் பிரதிபிம்பிக்கிற போது நான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா ஆனந்த இதனால் ஏற்பட்டதுன்னு நினச்சிக்கிறேன் இதனால் ஏற்படலை இந்த பொருள் ப்ளஸ் புண்ணியம் இது ரெண்டும் சேர்ந்து மைண்டு அமைதியாக மனசு அமைதியான உடனே என்னுடைய இயல்பாகிய இன்பம் உள்ளத்தில் பிரதிபிம்பிக்கிறது ரிஃப்ளெக்டாரு அந்த ரிஃப்ளெக்ஷனை நான் புரிஞ்சுக்காம அது ஆப்ஜெக்ட்லேருந்து வருதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறேன் கணவனால் வருகிறது மனைவியால் வருகிறது குழந்தையால் வருகிறது இப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் அதை தப்பாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் ஆஃப் பேஸில் புரியாது இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நமக்கு எதாவது வேணும்னா அதை கொடுத்து கொடுத்து மனசை மனசு அலைபாயிருக்கு மனசு அலைப்பாய்கிறது அப்போ என்ன பண்ணுறோம்னா எனக்கு அது வேணுமே அப்படின்னு கேட்குறது இங்கிருந்து வெளியில் போன உடனே அது என்னது அந்த மிக்ஸி கிளாஸ் மிக்ஸி கடை வச்சுருக்காங்க இன்னும் வச்சிருக்காங்க டிவி அதெல்லாம் கடையெல்லாம் வச்சிருக்காங்க இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம் இங்கேருந்து இந்த கடையை பார்க்குறோம் இந்த சாமான்லாம் நல்லா இருக்கேன் அது வாங்கிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்று தினம் வந்து டிவிலேயே என்னது டெலிஷாப்பிங் அது டெலிஃபோன்லேயே நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் அதை பார்க்குற உடனே என்னாகிறது இது இருந்தால் என் வாழ்க்கை பூர்த்தி ஆகும்னு தோன்றுது மார்க்கெட்டுக்கே ஒரு லக்ஷணம் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துக்கு போனால் அதுக்கு முன்னாடி அது இல்லாமலையே நீ வாழ்ந்திருப்பையோ அங்கே போனதுக்கு பிறகு அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற எண்ணம் வருமோ அந்த இடத்துக்கு பேர் தான் மார்க்கட்டான் அது போய் பார்த்த உடனே இது இல்லாமல் என் லைஃப் என்னுடைய வாழ்க்கை பூர்ணமாகாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்படுமா இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுவோம் உண்மையிலேயே ஆப்ஜெக்டுனால் அவர் இது ஒரு மாயை ஒரு பெரிய அதிசயமான மாயை தான் இது அதனால் மனசு அமைதியாகிறது அமைதியான உடனே என் மனசில் என்னுடைய ஆனந்தமே இரவல் வாங்கிக்கிறேன் என் மனசில் உண்மையிலே நான் ஆனந்த வடிவம் நான் என்ன பண்ணுறேன் என் மனசில் அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்டினால் அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க பணத்தை கொடுத்து மனசை குவாட்டிடியூடு பண்ணுறோம் உண்மையிலே பண்ணுறதெல்லாம் குவாட்டிடியூடு தான் அங்கே ஒன்றும் ஆனந்தம் வர்றதில்லை நம்ம பண்ணுற வேலையெல்லாம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தமெல்லாம் ஒரிஜினல் முழுமையான ஆனந்தம் இல்லை அல்ப ஆனந்தம் நம்முடைய பூர்ண ஆனந்தத்தையே நம்முடைய மனசில் அல்பமாக அனுபவிக்கிறோம் நம்முடைய முழுமையான இன்பத்தையே நம்முடைய மனசில் குறைவாக அனுபவிக்கிறோம் அது நீங்கள் வந்து உலகியல் துறையை லௌகிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இங்கே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கேருந்து கேதார்நாத்துக்கு போகணும்னு தோன்றுகிறது கைலாசத்துக்கு போகணும்னு தோன்றுகிறது கைலாசத்துக்கு போகணும்னு தோன்றுனா என்ன அது நல்ல ஜெனுவின் டிசையர் நியாயமான ஆசை ஆனால் அந்த ஆசை நியாயமோ அந்நியாயமோ ஆசை சஞ்சலம் பண்ணும் அது வந்து நியாயமாக இருந்தாலும் சரி அந்நியாயமாக இருந்தாலும் சரி ஆசையினுடைய சுபாவம் சஞ்சலத்தை உண்டு பண்ணுறது அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் அந்த பகவானை பார்க்குற வரைக்கும் மனசில் ஒரு லேசாக ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் கொஞ்சம் லேசாவது இருக்கத்தான் அங்கே போன உடனே என்ன பண்ணுறோம்னா ஆப்பா வந்துட்டோம் இங்கேருந்து திருப்பதி வெங்கடாஜபதி போய் பார்க்குற போது இப்படித்தானே ஆகுது ரொம்ப நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கியூவில் நின்று கடைசியில் வெங்கடாச்சரவதிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின உடனே அப்பா வெங்கடாஜரவதி அப்படிங்கிறதுக்குள்ளே ஜரகண்டின்னு தள்ளி விட்ருவோம் அப்படிங்கிறது அந்த நேரம் தான் இத்தனை நேரம் பார்க்கணும்னு ஆசை அங்கே போய் அந்த பர்டிகுலர் ஃபார்மில் பகவானை பார்க்கணும்னு ஆசை நீக்க மர நிறைந்திருந்தாலும் கூட அந்த கியூவில் அவர் இல்லாமையாக இருக்கார் பகவான் ஆனால் அந்த அந்த பக்குவம் இருந்தால் அங்கே கியூவில் நிற்கணும் நான் பக்குவம் இருக்கா கோயிலுக்கு போகிறதெல்லாம் கண்டனம் பண்ணுறன்னு நினச்சிக்காய் நல்லா போயிட்டு வாங்க அதெல்லாம் ரொம்ப நாள் போனால் இதெல்லாம் புரியும் இல்லாட்டி இது புரியாது சுவாமி சொல்கிறத பார்த்தா கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு வார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று தெலுங்குலேயும் இந்த சாலங்கிற வார்த்தை இருக்குது சாலைன்னா ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கோயிலுக்கு போய் உலகத்தில் வந்து பணத்தை கொடுத்து பங்களாவை கொடுத்து காரை கொடுத்து காரை மாற்றி இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கும் இந்த கார் இருந்தால் இந்த கார் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சுன்னா காரை மாற்று இன்னொரு கார் வாங்க அது மனதுக்கு இதாக இருக்குது ஆனால் இங்கே ஆன்மீக என்ன பண்ணுறோம்னா கடவுளை கும்பிட்டு மனசை எல்லாத்துக்கும் அமைதிப்படுத்துகிறது தான் வேலை பஜனை பாடி அமைதிப்படுத்துகிறோம் அது பஜனானந்தம்னு வேறு ஈஸ்வரனை ரூபத்தை பார்த்து மனசை அமைதிப்படுத்திக்கிறோம் இப்படி என்னெல்லாமோ கொடுத்து கொடுத்து இந்த மனசை எந்திரிக்கிறது அதை அமைதிப்படுத்துறது இதே வேலையாக இருக்குது மனசு சஞ்சலப்படுவதும் அந்த சஞ்சலத்துக்கு சஞ்சலத்துக்கான காரணத்தை லவ் சிற்றறிவு கட்டிய வழியில் புரிஞ்சு அதை கொடுத்து கொடுத்து அதை குவாட்டிடியூடு பண்ணிக்கிட்டே இருக்கும் வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுனா நீ என்ன தான் வந்து சில சமயம் என்ன பண்ணுறோம்னா சமாதிக்கு போய்டும் சமாதிக்கு போய் அப்போது என்னென்னா மைண்டை குவாட்டிடியூட் பண்ணுற வேலை தான் சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா ஈவன் நிர்விகல்ப சமாதியில் இருக்கிற ஆனந்தம் அல்பானந்தது நிர்விகல்ப சமாதியில் நம்ம மனசில் நாம் அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு அது ஒன்று தானே அது ஒரு ஒரு ஒரு ஒரு அவஸ்தையில் அனுபவிக்கிறோம் அது ரொம்ப உயர்ந்தது இருக்கிற பிரதிபிம்பானந்தங்கள்லேயே தலைசிறந்த பிரதிபிம்பானந்தம் ஆனாலும் அக்கா கம்பேரிங் டு ஸ்வரூபானந்தம் அல்பானந்தம் அப்படி இருக்கிறபோது மற்ற ஆனந்தத்தை பற்றி கேட்பானே ஆகையினால இப்போ புரியுறதா அவங்களுக்கு அப்போ ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபம்னு புரியிறதோ ஞாபகம் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா மைண்டு வேணும் ஆனந்தமாக நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியே போரு புத்தியே போ சுவாமிஜி அந்த அந்த பிரம்மானந்தத்தை எப்படி அனுபவிக்கிறதுனா அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது நாம் பிரம்மானந்தம்னு புரிஞ்சிக்க முடியும் அனுபவிக்கணும்னா மைண்டு மைண்டு வந்தால் அல்பமாகிடும் ஆகையினால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கத்தான் வேணும் இதை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த அல்பானந்தத்தை விரும்புவோமா மனசில் இன்பம் பெறுவதற்கு ஆசைப்படுவோமா ஆசையே படுமா எவ்வளவு உயர்ந்த ஆனந்தமாக இருந்தாலும் அது அல்பானந்தம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு இந்த முயற்சி அனாவசியமான முயற்சி அப்போ சாஸ்திரம் என்ன பொய்யா சொல்லும் நமக்கு என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் வேணும் என்ன இருந்தாலும் வேணும்னா இது ரொம்ப நாளாக பழகி போன ஒரு தோஷம் இது நமக்கு இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால இது பழகி போன ஒரு பெரிய தப்பானதுனால திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது ஸ்டாப் சர்ச் பண்ணாதே ஆனந்தத்தை தேடாத நீயே ஆனந்தம் ஆனந்தமே நீ எப்பொழுதும் இருக்கிறாய் நீ எப்பொழுதும் உணர்வாக இருக்கிறாய் நீ இன்பமே உருவானவனாக இருக்கிறாய் இல்லை ஒரு நாளும் சத்து சித்து ஆனந்தம் புரிகிறதா மூணு ஆஸ்பெக்ட் நான் சத்தாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து எதையும் தேட வேண்டிய அவசியம் நான் செத்து போயிடுவேணும்னு பயமில்லை நான் விட்டாங்கிற எண்ணமும் இல்லை நான் துக்கமாக இருக்கேங்கிறதும் கிடையாது ஆ துன்பம் மாயை அறியாமை என்பதும் மாயை நான் இறந்து போயிடுவேங்கிறதும் மாயை எனக்கு இறப்பு கிடையாது ஆக நம்மளை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சச்சிதானந்தமாக புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சாச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னென்ன அப்புறம் என்ன இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னா ஒரு ஸ்டேஜும் கிடையாது நிறுத்துறது தான் இதை புரிந்து கொண்டவனுக்கு பெயர் சித்தன்னு இதை புரிஞ்சிக்கிறது தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பதே அறிவு அறிவோட வேலையே என்னென்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்கிறதே இதுக்காகத்தான் இதை வைத்துக்கொண்டு நாம் புரிஞ்சு வேற்றுமையே கிடையாது பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா உங்களுக்கு வேற்றுமை இருக்கிற மாதிரி தோன்றியதுன்னு சொன்னால் அது பிரமதான் வேற்றுமைங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அதனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தர்மசாஸ்திரம் படித்தவனுக்கு தான் தத்துவசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க தர்மசாஸ்திரம் தெரியாதவனுக்கு தத்துவசாஸ்திரம் தெ சொல்லிக் கொடுத்தா அவன் தர்மத்தை விட்டுட்டு அதர்மமாக போனாலும் வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதர்மத்தை பண்ணிவிட்டு அக்கிரமத்தை பண்ணிவிட்டு நானாக பண்ணுறேன் சரீரம் பண்ணுறதுன்னா அது நான் நான் முதல்ல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது பெரிய பாப்பம் அது அதனால் கிருஷ்ணர் கீதையில் திரும்ப திரும்ப சொல்கிறார் தர்மத்துக்கு முரண்படாதது இந்த ஞானம்ங்கிறார் தர்மசாஸ்திரத்துக்கு முரண்படாதது தர்மசாஸ்திரம் வேற்றுமையின் அடிப்படையில் இருப்பது தத்துவசாஸ்திரம் வேற்றுமை மாயை என்று உணர்த்துவது இரண்டு சாஸ்திரங்களும் சமுதாயத்துக்கு தேவை மனிதர்கள்லாம் வேறு வேறையாக நம்மளாம் விவகாரம் பண்ணுறோம் அதுக்கு தர்மசாஸ்திரம் ரொம்ப அவசியம் தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் நாம் இயங்கணும் விவகாரம் பண்ணணும் ஆனால் தர்மத்தை பின்பற்றினாலும் இன்பத் துன்பங்கள் நம்மால் தவிர்க்க முடியாது ஆக இன்பமும் துன்பமும் நம் உள்ளத்தை தாக்காமல் இருப்பதற்கு இந்த ஜானத்தோடு இருக்க வேண்டும் ஆக இன்பத் துன்பங்கள் தாக்காமல் இருப்பதற்காக இந்த ஜானம் உலக வாழ்க்கையில் எல்லாரும் ஒழுங்காக விவகாரம் பண்ணுறதுக்காக தர்மசாஸ்திரம் இது ரெண்டும் சமுதாயத்துக்கு முக்கியம் தர்மசாஸ்திரம் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட மனிதனுக்கு தத்துவசாஸ்திரம் மிக முக்கியம் தனிப்பட்ட மனிதனுக்கு தர்மசாஸ்திரமும் முக்கியம் தத்துவசாஸ்திரமும் முக்கியம் சமுதாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் தர்மசாஸ்திரம் இந்த தத்துவம் புரியுதோ இல்லையோ தர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை போட்டு குழப்பிக்கக்கூடாது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க தத்துவம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுன்னா என்னத்துக்கு வீபூதி வச்சுக்கணும் சந்தனம் வைக்கணும் என்னத்துக்கு எப்படி இவ்வளோ நியமங்கள்லாம் என்னத்துக்கு அதுக்கு வேறு பாட்டை வேறு கோட் பண்ணிவிடுவாங்க என்னது சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் பட்டனீயம் கிம் அப்டனீயம் கிம் கர்த்தவியம் கிம் அது வேற விஷயம் அது என்னத்துக்கு சொல்லியிருக்குன்னா எல்லாம் பிரம்மந்தான் இதை படிக்கக்கூடாது இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணமாட்ட அதனால அப்படி சொல்ல தவிர என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல முதல்ல என்ன பண்ணுறோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலெழுந்த வாரியாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவாங்க ஆனால் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறோங்கிற அபிமானம் இருக்கு ஞானிக்கு கீதை முழுக்க அதை கிருஷ்ணர் சொல்றார் தக்துவா கர்ம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரயா கர்மன் அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கருதி சகா அல்ல ஆழ்ந்து கர்மத்தை பண்ணினாலும் அவன் கர்மத்தை செய்யாதவன் சொல்லியிருக்க ஆக இந்த அளவில் நீங்கள் இதை புரிஞ்சுங்க நான் இதை பூர்த்தி பண்ண போகிறேன் இந்த விஷயங்கள்லாம் இத்தனை நாளாக நம்ம பார்த்தது நம்ம வாழ்க்கையினுடைய பரம லட்சியம் பரம புருஷார்த்தமான பெறுவது அந்த முக்தியை பெறுவதற்கு தத்துவஜானம் அவசியம் தத்துவஜானம் பெற வேண்டுமென்றால் நமக்கு நல்ல பக்குவம் இருக்கணும் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாம் விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் முதல் ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் பரீட்ச லோக்கான் கர்மசித்தான்கிற ஒரு மந்திரத்தை வைத்துக்கொண்டு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனா பரஹா பிரம்மம் ஒன்றே சத்தியம் ஜகத் ஒரு மாய ஜீவன் பிரம்மமே இன்றி வேறு கிடையாது ஆகையினால இங்கே வழிபடுபவன் வழிபடப்படும் பொருள் இந்த இதெல்லாம் மூன்றும் கிடையவே கிடையாது நேற்றுக்கு முடிக்கிறபோது ஒன்று சொன்னேன் அதாவது இன்பத்தின் பொருட்டு நாம் உலகத்தை சார்ந்திருக்கோம் அறியாமையில் முதல்ல கொஞ்சம் அறிவு வந்தவுடனே இன்பத்தின் பொருட்டு கடவுளை சார்ந்திருக்கிறோம் நன்றாக கடவுளுடைய அருளால் அறிவு பெற்று என்ன பண்ணுகிறோம்னா கடவுளையும் சார்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு நம்மையே இன்பத்தின் பொருட்டு சார்ந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அறிவு வந்து புரிஞ்சு வச்சிருக்கும் அதுதான் அது சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் எதை சார்ந்திருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து இந்த உலக சார்புகள் கெட நாம் வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்வோமே ஆனால் அது எல்லாவற்றையும் அழித்து மறுபடியும் எதையும் சார்ந்திருக்காத வண்ணம் செய்யும் என்று இந்த திருக்குறள் சொல்லியிருக்கு இல்லை இந்த உண்மையை புரிஞ்சு பிறகு நாம் உடம்பு இருக்கும் மனசு இருக்கும் உலகத்தில் நாம் எல்லாேருமாதிரி சாதாரணமாக தான் விவகாரம் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய ஆழமான மனசில் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற கருத்து ஆழமாக இருக்கும் எது மெய்ப்பொருள்ங்கிறது நன்றாக தெளிவாக உள்ளத்தில் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதை நீங்கள் நன்றாக விசாரம் பண்ணி புரிஞ்சுங்க இருப்பது திரும்ப திரும்ப அதான் சொல்லுவோம் இருப்பது ஒன்று வெளி விவகாரத்துக்காக மாயினால் இப்படி வித்தியாசங்கள்லாம் இருக்கிறது அதுதான் இந்த பாடலாம் சொன்னோம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே ஆகையினால இந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தெளிவாக உங்களுக்கு நிறைய விஷயம் புரியணும் இது வந்து ஏழு நாளில் புரிஞ்சுக்கிற சமாச்சாரம் இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இப்படியெல்லாம் சாஸ்திரம் இருக்கப்பா நமது நாட்டில் எத்தனையோ நூல்கள்லாம் இருக்குது ரொம்ப தெள்ளத்தெளிவாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம ஏதோ இங்கிலீஷ் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை நான் இங்கிலீஷ் புஸ்தகத்தை படிக்கிறத கேள்வி பண்ணலை பரிஹாசம் பண்ணலை ஏதோ நாலெட்ஜே இந்த நாட்டில் பஞ்சம் மாறி எங்கிருந்தோ வந்து வேறு எதையோ நம்ம சார்ந்திருந்து தான் நிம்மதி அடைய முடியும்னு அப்படி ஒரு மாயை இப்போ உருவாகிட்டு இருக்குது இந்த நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி தோன்றினவங்களாம் ரொம்ப மடையர்கள் முட்டாள்கள் இங்கே ஒன்றுமே சரியாக கிடையாது ஏதோ வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணணும் இப்போ நிறைய இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம்ல இங்கே இருந்தும் கூட அது மாதிரி சிலதெல்லாம் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு அறியாமையினால் நினச்சிக்கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற சாஸ்திரங்களுக்கு ஈடு என கிடையாது அது ஒன்றும் அறியாமைனால் இது என்னது ஒன்றும் மேலிருந்த வரையாக சொல்ல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம் நீங்கள் வேணாம் இந்தியாவது கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இன்டர்நெட் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் கம்பேர் பண்ணலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிலாசபியும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க நம்ம அத்வைத்த சாஸ்திரத்தையும் உபனிஷத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது தெளிவாக சொல்கிறதுன்னு பாருங்கள் இந்த அது மாத்திரம் இல்லை இது காலத்தால் எது முற்பட்டதுன்னும் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் காலத்தால் எது முற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை நம்ம இந்த நாட்டில் பிறந்துட்டோம்னு இதில் ஒரு பிடிப்பு வைத்து கொண்டு பற்று வைத்து கொண்டு சொல்லலை நடுநிலமையிலிருந்து கொண்டு உலகத்தையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை சொல் சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டிலருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்று சுற்றுப்பயணம் பண்ணினார் இந்த நாட்டில் எனக்கு மதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறார் ஏன்னா அவர் இங்கேயே பரிபராஜகராக சுற்றி இருக்கார் வெளிநாட்டுக்கு போன உடனே நம்ம நாட்டு பேரில் மதிப்பு பல மடங்கு கூடிடுச்சுங்கிறார் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள்லாம் வெளிநாட்டில் பார்க்கும்போது போகும்போது எல்லாருமே இதுக்கு ஓடி ஓடி வர்றாங்க இங்கே இருந்த மதுரை பையங்கள்லாம் நிறைய பேர் நான் சில இடங்களில் பார்க்குறேன் அந்த பையனை சொல்கிறாங்க சுவாமி நீங்கள் மதுரையில் வச்சா நாங்கள் வர மாட்டோம் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷனுடைய அவசியமே புரிகிறதுங்கிறாங்க இந்த கல்ச்சுரல் ஐடென்டிஃபிகேஷன் அங்கே ஒன்றுமே இல்லாமல் சுண்டக்காய் வச்சுட்டு என்னதுங்கிறான் ஆனால் இவ் நமக்கு இவ்வளவு ரிச்சாக இந்த கல் கண்ட்ரியில் கல்ச்சுரல் ரிச்னஸ் இவ்வளவு நல்லா பிறந்து நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு அங்கே போய் ஏன் அப்புறம் அங்கே போய் சொன்னோன்னா அவங்களாம் பிரிந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்காங்க நம்ம ஊர் மாதிரி பொறாமல் ஜாஸ்தி கிடையாது ஆ அவங்க வந்து ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா அவங்க இதில் அதை அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறாங்க நம்ம தான் வேணாம் அப்படிலாம் சொல்லுவோமே தவிர அவங்க ஹானஸ்ட்டாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க இல்லை இறைவனுடைய திருவருளால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஓரளவு புரிந்து என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இதை வந்து திரும்ப திரும்ப கேட்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பஞ்சதசின்னு ஒரு நூலில் தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏகதேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதா இதை அபியாசம் பண்ண விடக்கூடாது என்ன இதையே திரும்ப திரும்ப சிந்திக்கிறது கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா வாட்டமரும் இதை கேட்கறது கேட்டதை மனசில் அசைப்படுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் விடாமல் பண்ணிக்கொண்டே இருந்தோமானால் இந்த ஞானம் உறுதியாகும் ஏன்னா இதில் ஒன்றும் புதுசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்கிறத புரிஞ்சுன் இல்லாத ஒன்றை புரிஞ்சுக்கல இருக்கிற ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை அது அடையப்பட்டதாகவே இருக்கிறது அடையப்பட்ட அதனை பற்றி அறிவை பெற்றிருக்கிறோம் அந்த அறிவை உள்ளத்திலே நிலைக்கச் செய்ய நிலைக்கச் செய்கிறதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் ஞான நிஷ்டான்னு பேர் ஞான நிஷ்டா இந்த உறுதியாக இருக்கணும் அதனால் நாம் உண்மையிலே என்னவாக இருக்கிறோம்னா பிரம்மமாகவே இருக்கிறோம் அதில் பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத व्याप्त देहाय ओम, शान्ति शान्ति शान्ति ओम शांति शांति ோமவத்யாமூர்த்தி ஹரி ஓ